பிரிி மனோமே வாவிராவித மீ சுமா பிரசீ அபோரா சந்தாத்தினா சி தன் வரமத்து அவ மாவா அரி ஓம் ஸ்ரீ குரு நம ஆகேவிர நியஞ்சனமிஷத்து சீக்கோன் ச ோ அஜோீமோோீிமோண தியவுா அந்தரிரி மீச்சிவீம்தபிய तत मुखं निरपीत यता अंडं अंडम मुखात्च अग्निनाशि निरता யு அே அிப ஆதி ோத்தோபிதோமானோமாஷதி வனஸ்பிர ஹன மனச்சிரி நாப்பன் மிஷம் நிஷ்னா வந்து சிருஷ்டி பகவான் ஒண்ணு ஒன்னா பண்ணிட்டு வராது ஈஸ்வரன் சீட்சத சக ஈக்ஷத அப்படின்னு வரும் தொடர்ந்து சக ஈக்ஷத அவர் விஜுவலைஸ் பண்ணினார் அதுலயே வந்து உங்களுக்கு வந்து உபநீச்சல்ல வந்தது சொல்லிடும் ஈகத அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் விஜுவலைஸ் பண்ணினார் விஷுவலைஸ் பண்ணினார்னா என்ன அர்த்தம் கற்பனை பண்ணினார் கற்பனை பண்ணினார்ன்னா என்ன அர்த்தம் அது வந்து ஒன்லி ஃபார் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு வரப்போறது ஸோ அதில் வந்து முதல்ல வந்து பதினான்கு லோகத்தை நாலு டிவிஷனாக பிரித்து பிரிச்சு உபநிஷத்து ரொம்ப அழகாக இதை பிரிச்சுது அது வந்து அம்பலோகம் சொர்க்கலோகம் மரீச்சி லோகம் அப்புறம் மரலோகம் எல்லாம் சொல்லிச்சு இல்லையா ஆபலோகம் அப்படின்னு பிரிச்சுது இதுக்கு பிறகு வந்து இந்த லோகங்கள்லாம் படைச்சுட்டு இப்ப என்ன செய்யணும் லோகங்களை படைச்சு அதோட நின்றுட்டா முடியாது லோகத்தை பாதுகாக்கிறதுக்கு மெயின்டெயின் பண்ணணுமே வீட்டை கட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் அது உள்ளர குடியேறணும் அது இப்ப மூணாவது மந்திரத்துல மீதி விஷயத்தை சொல்றது மூணாவது மந்திரம் என்ன சொல்றது உலகங்களை ச ஈஷத்தை மேனு லோகாஹா லோகபாலானு சிரஜா இக கக சக பரமாத்மா அத மறந்துடக்கூடாது அதே பரமாத்மா தான் போன வகுப்புல எடுத்த அதே பரமாத்மா தான் இல்ல போன மந்திரத்தை சொன்னா அதே பரமாத்மா தான் சேம் பரமாத்மா அதான் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அதே பரமாத்மா அல்லது காரியமாகிய இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கின்ற அதே பரமாத்மா தான் ஓகே அந்த பரமாத்மா ஈக்ஷத ஐக்ஷ விஜுவலைஸ் பண்ணினார் நினைத்தார் என்ன நினைத்தார் என்ன கற்பனை பண்ணினார் என்ன சங்கல்பித்தார் கற்பனை பண்ண சங்கல்பித்தார் அவர் என்ன பண்ணினார் இமேனு லோகாக இமேனு லோகான ஈரேழு பதினான்கு லோகத்தை டிவைடட் பண்ணி நாலு விஷயமா பண்ணினார் என்ன பண்ணினார் அம்பகா மரீச்சகி மரம் ஆக என்னிடமிருந்து தோன்றட்டும் என்று எண்ணினார் பிறகு என்ன பண்ணுகாலான கூட ஒரு போலீஸ் வேணும் ஒழுங்காக நடத்துவார் அது போல அதெல்லாம் பார்க்கறதுக்கணும் அதனால பார்க்காத பெயரும் கேட்காத கடனும் பாள் அதனால சிருஷ்டி படைச்சா சோ வீட்டை கட்டினா போதும் அதுல யாரு இருக்கிறது என்ன வேணும்லாம் எல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா நடக்காது இப்ப வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிருக்கீங்களா ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கும் நல்லா இருக்குது ஏன்னா அங்க மெயின்டைன் பண்றதுக்கு தனி குரூப் இருக்காங்க இல்லாட்டி கடலூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடும் ஹம் கடலூர் பஸ் ஸ்டாண்டு ஒரு தடவை இப்ப எப்படி இருக்கு தெரியல அதுல போனோம்னா அவ்வளவுதான் அது உள்ளர ரொம்ப கஷ்டம் ஹம் அப்ப லோகத்தை பரிபாலிக்கணும் அது பரிபாலிக்கல நாசம் ஆயிடும் ஆயிடும் அது நாசம் ஆயிடும் அதனால வித்தௌட் லோகபாலா இந்த லோகம் நாசம் ஆயிடும் அதனால சாக் ஈக்ஷத்தை அப்படின்னு இங்க சப்ளை பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரையும் சாக் ஈக்ஷத்தை சப்ளை பண்ணிக்கணும் பரமாத்மா என்ன பண்ணினாரு அப்படின்னா லோக பாலானு உருவாக்கினார் லோகபால பாதுகாவலர் அந்த தேவதையை உண்டாக்கினார் நம்ம கோயில இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த நடத்தணும் அது எந்த இடத்துல இருந்து தெரியுமோ அதுக்கு பேரு எல்லையம்மன் கோயில் தெரியும் பேரு அந்த இதுக்கு பேரு இந்த அது அந்த மாம்பழத்துக்கு பாதுகாப்பு தெய்வம் வெளியில் ஊரில் பழைய காலத்தில் உள்ள அம்மன் இருக்கும் அது போல இதுக்கு அதிதெய்வா ஒண்ணும் அதிதெய்வ சிருஷ்டி சிஷ்டி பண்ணணும் சிரிஜி நான் உண்டாக்குவேன் என்று விஜுவலை சங்கல்பம் பண்ணினார் ஓகே இங்க பெக்குலா என்ன கேட்பது ஒரு அதிதேவதையெல்லாம் வர்ணிக்க போறது ஓகே போறது எப்படி எல்லாம் வர்ணிக்க போறது இது பஞ்ச சூக்ம பூதா பஞ்ச சூக் பூஜா உங்களுக்கு ஏற்கனவே இந்த தத்துவ போதம் படிச்சிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் யாரெல்லாம் இந்த தத்துவ போதம் படிக்கலையோ அவங்க என்ன பண்ணணும் எம்பி த்ரீ வாங்கி ஒரு தடையா போட்டு கேட்கணும் அப்பதான் பேசிக் பண்டமெண்டல் வந்து உள்ளர போக முடியும் இல்லைன்னா டிபிகல்ட் அதி இன்விசிபிள் பவர் சோ அது ஒரு கண்ணில் படாம ஒரு சக்தி அது அதி ஓகே இங்க பஞ்ச சூட்சம பூதா அது சொல்லவே இல்ல ஆனா அதுக்கு பதிலாம் பஞ்ச சூக்ம பூதம் அதிதேவதையே இங்க சொல்றது உபநிஷத்து ஓகே சோ அதனால சத்துவ பிரதான ரஜஸ்பிரதான அந்த பூதத்தை அழிக்கிற அழைக்கிறது சோ வேற பேர்ல சொன்னா பரமாத்மா என்ன பண்ணினார் சக அத்தியகா அத்தியகா புருஷம் சமுத்திருத்திய அமுர்ச்சியது சக அந்த உபனிஷத்துல இருக்கிறது சொல்றேன் நான் நினைப்பேன் புதுசா சொல்றே சக அத்யா புருஷம் சமுத்திருத்திய அமுர்ச்சியது சகன பரமாத்மா அமுர்ச்சியத்தை உருவகப்படுத்தினார் புருஷம் இதுக்கு டெபினா டியூஷன் டீச்சர் இருந்தா முடியும் நீங்களே புக் படிச்சீங்கன்னா ஆயிடும் அனர்த்தம் ஆயிடும் புருஷா இண்டிகேஷன் விராட சரீரம் விராட சரீரம் என்ன இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விராட சுரூபம் ஓகே நம்ம பார்த்துட்டு இருக்க பஞ்ச இருக்க இதுக்கு பேரு விராட்ட சுரூபம் அதுக்கு அதிர்ஷ்டானமா இருக்கிறது சூட்சம ஓகே அதுக்கும் அதிர்ஷ்டானமா இருக்கிறது மாயா ஸ்வரூபம் மாயா ஈஸ்வரன் தன்னுடைய மாயினாலஸ்வரம் பிளஸ் மாயா அதுதான் அதிஷ்டானம் அதுல இருந்து சூக்ம பஞ்சபூதம் வந்தது அதுக்கு பேர் இரண்யகர்பன் பேரு ஓகே அதுக்கப்புறம் அனுபவிச்சிருக்க இந்த ஸ்தூல பஞ்சபூதம் சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அது மூணு சரீரமா பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அன்னமய கோஷா பிராணமய கோஷா மனோமய கோஷா விஜ்ஞானமய கோஷா ஆனந்தமய கோஷா பஞ்ச விவேக கோஷா பாடி இந்த காரணீரம் இது சூக்ம சரீரத்துக்கு பேரு இரண்யு காரணத்துக்கு மாயா பிரகிருதி பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை டோட்டல் சமஷ்டி ஈஸ்வரா தன்னுடைய மாயினால சூட்ச பிரபஞ்சத்தை உண்டாக்கி அந்த சூட்ச பிரபஞ்சத்துல இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது என்றது இண்டிகேஷன் இந்த விராட்ட சரீரம் பரமாத்மா ஸ்தூல சரீரம் த காஸ்மிக் ஃப்ரம் லாட் இந்த ஹோல் காஸ்மிக் இஸ் நம்ம நம்ம பாடி இருக்கு அது போல பகவானுடைய பாடி என்ன இது ஹோல் காஸ்மிக் இதெல்லாம் பார்க்கிறையோ அதெல்லாம் வந்து விராட்டு சுரூபம் அதுதான் விஷ்ணு சகஸ்திரம்லையும் வரும் அந்த இதனுடைய பூபாத அப்ப காஸ்மிக் விராட்ட ஈஸ்வரா அத்யகா சமுத்திருத்திய அத்தியகா லிட்ரலி மீனிங் வந்து வாட்டர் லிட்ரலி மீனிங் இங்க என்ன வாட்டர் இன்டிகேஷன் வந்து பஞ்சபூதா இன்டிகேஷன் பஞ்சபூதா என்ன இன்டிக்கேஷன் வந்து இங்க ஜலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நாம் என்ன சேர்க்கணும் பிருத்திவி அக் வாயு ஆகாசகம் அப்ப அத்யக சமுத்திரிய அதுல வந்து அத்யக எடுத்து அஞ்சு விஷயத்தை சேர்த்துக்கணும் நீங்க சமுத்திரிய சமுத்திரத்தின எடுத்துக்கொண்டார் எப்படி எடுத்துட்டு வந்தார் சஞ்சீவி மலை எப்படி ஆஞ்சநேயன் பேத்து எடுத்துட்டு வந்தாரோ அல்லது நம்ம திருப்பதி போய் லட்டு எடுத்துட்டு வந்தார் அவர் கொண்டு வந்தார் அப்படி சொல்றேன் திருப்பதி லட்டு போன திருப்பத்தில ஏந்தி கொண்டு வருவோம் இந்த பரமாத்மா என்ன வந்தார் எடுத்துக்கொண்டு வந்தார் படைத்தார் படிக்கூடாது கொடி கொடி வந்து இப்படி வீசும் காத்துல வீசும் அவரை வருக வருக என்று வளைத்தது அப்படின்னு கவி நயத்துல சில சமயம் என்ன செய்வான் கவி போது வீசுகிறது அப்படி எழுதிருவான் அவங்க எடுத்துக்கிற விஷயத்தை மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப பரமாத்மா படைத்தார் அப்படின்னு நம்ம இதை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் விராட ஸ்வரூபம் அதிசூக்ம தேவதையை கூறி விடா இங்க பாருங்க அதிசூக்ம தேவதையை சொல்லிட்டு தங்க இங்க விராட ரூபம் இருக்கிறது லிங்க் இருக்காது சூக்ம பஞ்சபூத சொல்லி சூக் பஞ்ச தேவதா சொல்லணும் பஞ்ச பூதத்தை சொல்லிட்டு விராட ஸ்வரூபத்தை சொல்லிட்டு சூக்ம தேவதை பத்தி சொல்றது அமுர்ச்சிய அமூர்ச்சியத்து பகவான் அதேப் பண்ணினாரு எப்படி பண்ணாரு எனி ஷேப் பண்றது இப்ப வந்து டீ மாஸ்டர் என்ன பண்ணுவாரு பரோட்டா மாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு டீ மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் எல்லாருக்கும் மாஸ்டர் தான் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஆரம்பத்துல என்னைய மாஸ்டர் கூப்பிடுவான் இந்த பரோட்டா அடிக்கிற மாஸ்டர் கூப்பிடுறேன் அப்புறம் யார் ஒருத்தர் பண்ற அந்த ஒரு விஷயத்துல பர்டிகுலர் விஷயத்துல பரோட்டா மாஸ்டர் இருக்காரு பரோட்டா மாஸ்டர் தான் கண்ணங்கரையில் இருப்பான் அவன் ஆயில் இதுவரை ஆயில் போடுவான் இங்க ஒரு ஆயில் இதுவாகும் பார்த்தாலே அதுல சாப்பிட்டுட்டுலாம் நம்ம இதுல வந்துருதுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அந்த ஹோட்டல் கடையில சாப்பிடுறான பெரிய ஜீவன் தான் தெய்வம் தான் சாப்பிட்டு உயிரோடு இருக்கான் பாரு தெருக்கடையில தெருப்புழுதி கடையில பஸ் எல்லாம் போகும் அப்படி அப்படி அள்ளிட்டு போவான் அந்த பரோட்டால இன்னும் கொஞ்சம் சேரும் டேஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிட்டது இல்லையா நல்லா பண்ணுவான் ஓகே அத போட்டு அடிப்பான் குத்துவான் அவரு பரோட்டா போறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது மொத்தமா மாவு போட்டு பெசைஞ்சிருப்பாரு இங்க பரமாத்மா அது போல ஹோல் விராட்ட ஸ்வரூபத்தை மாவை போட்டு பெசஞ்சு வச்சிருக்காரு அமிருச்சியார் மாவு பெசஞ்சு விராட பிண்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கார் முதல பிண்டம் பண்ணி வச்சுட்டாரு அது விராட மாமிச பிண்டத்துல இருந்து என்னெல்லாம் உருவாயிருக்கிறது ஓகே இப்ப காந்தாரிக்கு இந்த இவளுக்கும் இது வந்துடுத்து இந்த பக்கம் குந்தி இருக்கா இல்லையா குந்திக்கும் ஏற்கனவே வந்து ஜலஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏனா திருதுராஷ்டிரன் தான் ரூலர் வரணும் அவன் தான் பெரியவன் ஆனா திருதுராஷ்டிரன் வந்து கண்ணு தெரியாதனால பாண்டுவ வந்து ராஜாவாக்கிட்டாங்க ஆக்சுவலி தம்பி அண்ணன் இருக்கும்போது தம்பி ஆளக்கூடாது ஆனா கூட அங்கிகீனம் இருக்காம இருக்கணும் அதுக்காக வந்து பாண்டுவை வச்சுட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் ஆட்சி வரணும் நெக்ஸ்ட் டைம் இவங்களுக்கு பக்கத்தில் வரணும் ஆட்சி யாருக்கு வரும் பெரியவனுக்கு தான் வரும் ரூல் வந்து பெரியவனுக்கு தான் வரணும் அப்படி நம்மளுடைய ஐதீகம் அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னா குந்தி தேவை பிரசவம் ஆயிட்டா என்ன அர்த்தம் முதல் குழந்த அங்கதான் பிறக்கும் அங்க குழந்த பிறந்தா அதுதான் ரூல் பண்ணும் அதனால இவன் என்ன பண்ண ஆத்தரத்துல இப்படி குத்திண்டா குத்திடும்னா அது அப்படி மொத்தமா மாமிச பிண்டமா வந்துருத்தார் குறக்கும்போது மாமிச பிண்டமா வரணும் மாமிசம் பண்ண ஆச்சாரிய என்ன வேலை சரி ஒருத்தரு பிண்டு ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுதான் அதுக்கு அது ஒரு பொண்ண பிறந்தது அது அப்படி கதை போறது சரி சோ இந்த மாதிரி பகவான் என்ன பண்ணாரு மொத்த மாமிச பிண்டமா வச்சுட்டார் ஓகே அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இது பகவான் என்ன பண்ணுவார் இந்த பிண்டத்திலிருந்து எப்படி வரும் கண்ணை துறப்பார் அப்புறம் மூக்கை துறப்பார் அப்புறம் கண்ணை துறப்பார் இப்படிலாம் வந்து ஒன்னு ஒன்னா ஓபன் ஆகும் அந்த ஹோல் இப்ப சமஸ்டி பத்தி பேசிட்டு அந்த சமஸ்டியில ஒன்னு ஒன்னா வரும் அதுல வந்து மூணு விதமான சிருஷ்டி சொல்லப்படுறது ஆர்டரா வரப்படுறது இந்த சமஸ்டி சிருஷ்டியில அப்புறம் இந்த தேவதையில பத்தி சொல்லப்படுறது என்ன வரப்படுறது அப்படின்னா முதல்ல பிசிக்கல் பார்ட் ஓபன் ஆகும் ஸ்தூல சரீரம் முதல்ல துறக்கும் ஓகே நம்ம டெக்னிக்கல் வார்த்தையில சொன்னோம்னா அதுக்கு பேருக்கு கோலகம் ஓகே கோலகம் பிசிக்கல் பார்ட்ஸ் ஓகே இப்ப வந்து கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கோலகம் இதெல்லாம் கோலகம் இந்த கோலகம் டெட் பாடியிலும் இருக்கும் பாடியும் கண்ணு இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் வாய் இருக்கும் நாக்கு இருக்கும் பார்த்திருக்கலாம் இருக்கும் அதனால அது இம்பார்டன்ட் இல்ல இந்த கோலகம் இறந்த உடம்புலையும் இருக்கிறது ஆனா சட்டில் பாடி வந்தா தான் சூக்ம சரீரம் வந்தாதான் இந்த கோலகம் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணது பேசாது பாடி சட்டில் இருக்கணும் சூக்ம சரீரம் வேணும் அந்த சூக் சரீரத்துக்கு பேரு இந்திரியம் கோலகம் கனெக்ட் டு இந்திரியம் சென்சு சென்சகம் இண்டேஷன் வந்து ஸ்தூல சரீரம் இந்திரியம் இண்டிகேஷன் வந்து சூக்ம சரீரம் இந்திரியம் இஸ் இன்விசிபிள் ஓகே இருக்க காது கேட்கணும்னு அவசியம் இல்லை ஓகே எப்படி தெரியுது எப்படி தெரியும் பேசி பார்த்தா தெரியும் ஆ அப்படினா ஓ இவருக்கு காது தெலு காது அப்ப காது அப்ப மூணு விதமான சிருஷ்டி சொல்லப்படுறது கோலக சிருஷ்டி இந்திரிய சிருஷ்டி அதிஷ்டான தேவதை சிருஷ்டி டோட்டல் கண்ட்ரோல் பவர் ஓகே இந்த ஹோல் டோட்டல் கண்ட்ரோல் பவர் பேரு அந்த அதிதேவதா ஒவ்வொரு அதி தேவதா இருக்கிறது இதற்கு தேவதா அப்படி இதுக்கு பேரு இன்னொரு பேரு லோகபாலா ஹைதராபாத்தில் சொல்றது அந்த அதி தேவதாக்கு பேரு லோகபாலான்னு சொல்லுவாங்க பவர் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ சமஸ்டி சிருஷ்டி இங்க கூறப்படுறது வெஷ்டி சிருஷ்டி பின்னாடி வரப்போறது தெரிஞ்சுக்கோ இது விராட சரீரத்தை பத்தி பேச்சு நடந்து தேவதா கோலக இந்திரிய தேவதா கோலகம் பிசிக்கல் பார்ட்ஸ் இந்திரியன்றது கனெக்சன் அதுக்கு ரூலர் கண்ட்ரோல் பண்ற தேவதை ஓகே ஒன்பணுத்துக்கு தேவதை இருக்கிறது அந்த அதனால தான் நீங்க அந்த தேவதையை நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தேவதையை வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் ஆகும் ஓகே இப்ப வாக்கு தேவதா யாரு ஸ்பீச் தேவதை யாரு அக்னி ஓகே அக்னிய வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல இது வரும் ஓகே அதனால அக்னிய வழிபடணும் அதுக்கு தத்துவ போதம் படிக்கணும் எந்தெந்த தேவதா எது எதுக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு ஓகே உங்களுக்கு அந்தந்த பார்ட் பவர்ஃபுல்லா அந்த பவர்ஃபுல் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா கிடைச்சிடும் அது டோட்டல் டோட்டல் பவர் ஓகே டோட்டல் பவர் ஆஃப் ஒரு ஆளு ஓகே உனக்கு நாக்கில் வேணும்னா இன்னொருத்தருக்கு நாக்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தேவதை அது டோட்டல் தேவதை பிரைட் அப்ப எல்லாரும் அதுகிட்ட வந்து சபா இன்னமும் எடுத்துக்கலாம் அதனால இங்க நாலாவது மந்திரம் என்ன சொல்றது இந்த நாலாவது மந்திரத்தில் எல்லா இந்திரிய கோலக தேவதா பத்தி சொல்லப்படுறது வரிசா சொல்லிட்டு வரப்பறம் நீங்க வரிசை அதை எழுதிக்கிட்டே வந்தா போறோம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புராணத்துல வந்து நமக்கு இது ரொம்ப விரிவா இருக்கும் இந்த இந்த தேவதா வந்தது அந்த தேவதா வந்தது எப்படி சிருஷ்டி வந்தது புருசா இருக்கும் இதுல படி உங்களுக்கு தெரியணும்னா இந்த இருபத்தி வகுப்பு ஒண்ணு எடுத்திருக்கிறது உங்களுக்கு அதுல வந்து எப்படிலாம் வந்தது ரூட் காஸ்ட்ல இருந்து சொல்லிருக்கேன் நான் எல்லா பெரிய பெரிய தேவதைகளும் வந்திருக்கிறது அது வந்து மகாபாரத வருது மகாபாரதல மகாபாரத கதைக்கு முன்னாடி அந்த ஹோல் சிருஷ்டி மேல இருந்து தேவதைகள் கீழே எப்படி வந்ததுன்றத ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்திருக்கு அங்க போய் பாத்துக்கங்க இங்க சொன்ன முடியாது இல்ல கத்துவதத்துல பகவத் ஆச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு சங்கராச்சாரியர் எல்லாத்தையும் ஆர்டரா பண்ணி கொடுத்திருக்காரு அதையாவது நீங்க படிச்சு ஜூஸ் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம எடுத்துக்கணும் அதை அப்ப சுரு ஸ்மிரு புராணம் ஆலயம் கருணாலயம் சங்கரா அவர் அற்புதமான ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்மிருத்தியில அவர் வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் அவர் எங்க போறாரா அது எல்லாத்தையும் சொல்வார் ஸ்மிருதி தான் அவர் வாயத்தோர் தான் இருக்கும் பாரமார்த்திக வார்த்தை தான் வரும் இங்க சொன்னேன் பிரதிஷ்டிதா மனோமே வாட்சி பிரதிஷ்டிதம் அவர் வாக்குல இருந்து வர்றது பாரமார்த்திக மாத்திரம் தான் வரும் சங்கருடைய வாயிலிருந்து தொடர்ந்தா எது வரும் பாரமார்த்திக வரும் அத்வைதம் தான் வரும் ஓகே அப்படி அது இப்ப நாலாவது மந்திரத்தை படிச்சோம்னா தம் அப்பயத்து சொல்லு தம் அப்பிய தம் அப்பிய தபத்து அப்படி போட்டுக்கணும் தம் அப்பய தபத்து தம் இண்டிகேஷன் புருஷம் ஓகே முன்னாடி சொன்ன மந்திரத்தில் சொன்னது புருஷம் புருஷம் மீன்ஸ் தட் இஸ் விராட்டு புருஷன் ஓகே கரெக்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் விராட்டு பிண்டம் அப்படி சொல்லும் விராட்டு பிண்டம் அண்டம் என்னது பிண்டம் அண்டம் இசிக்கொல்ட்டு பிண்டம் உலகம் வந்து உருண்டை என்று கண்டுபிடித்தவன் யாரு கலீலியோ இப்ப வந்து அண்டம் என்ன அர்த்தம் அண்டம்னா உருண்டை அர்த்தம் இது எப்ப தொடர்ந்து வந்தது ஐத்திரிய உபநிஷத்து ஐத்திரிய உபநிஷத்துனா கிருஷ்ண யஜுர்வேதமா சுக்ல யஜுர்வேதமா இது ரிக்வேதம் அது தெரிஞ்சிருக்கு இந்த நான்கு வேதத்திலேயே ரொம்ப பழசு எதுன்னா இதுலயே காலம் வேதுன்னா ரிக்வேதம் ரொம்ப பழசு அந்த ரிக்வேதத்துல அண்டம்னு சொல் இருக்கிறது புரியதா அப்ப அண்டம்னு அண்டம் சொன்னால பூகோளம் பூகோலம் ஓகே பூனா இந்த பூமி கோலம் கோலகம் கோலம்னா உருண்டை பூகோளம் இவ்வளவு அழகா முன்னாடி சொல்லிருக்கான் இப்பதான் இவன் தான் புதுசா மாதிரி சொல்லி நாம அதை படிச்சு என்ன அக்கிரமம் பாருங்க ஓகே அது அத நம்ம ஸ்கூல்ல எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பாருங்க அதுதான் பிரச்சனை சரி அண்டம் பின்னா அப்ப விராட்டு சரீரம் இசிக்கொட்டு விராட்டு ஓகே அப்போ அது வந்து எப்படி எந்த ஷேப் இல்லாம ஒரு களிமண் மொத்த மாதிரி அப்படியே இருக்கிறது களி மாதிரி இருக்கிறது சொல்லுவாங்க ஓகே இல்ல பரோட்டா மாவு கசஞ்சு வச்சா அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான் தெரியுமோ அங்க போய் பார்க்கணும் ஆர்காட் ரோட்ல மொத்தமா களிமண்டை போட்டு ஏறி நின்னு மிதிப்பான் மிதிச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பான் இதெல்லாம் எடுத்துருவான் எடுத்து மொத்த களி வச்சிருப்பான் அதுல இருந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பாட்டா பண்ணி அனுப்புவான் அப்ப முதல்ல நாம நாம கூட எப்படி இருந்தோம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் எப்படி இருந்தோம் மொத்தமா பிண்டமா இருந்தோம் அந்த பிண்டம் தான் துறக்கும் சேம் வெஸ்டி சமஸ்டி எல்லாம் சேம் அதனால சோ இப்ப வந்து இந்த இது இருக்க இந்த மிஸ் யூனிவர்ஸ் ஐஸ்வர் ராய் அவன் எப்படி இருந்தான் அம்மா வயிற்றுல அவளும் பிண்டமா தான் இருந்தான் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அங்க பகவான் என்ன பண்ணி விட்டுறாரு சில பேருக்கு புருவு தாழகா பண்ணி விடுற சில பேருக்கு இப்படி பண்ணி விட்டுறாரு ஏதாவது பண்ணது ஸோ ராமன் வந்து பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ராமனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கேன் அவன் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ இது ராமன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் பாடி புரியடுதா இவன் இருக்காங்க கிருஷ்ண கொஞ்சம் தொலை தொலான்னு அந்த வயர்லாம் தொந்தையும் தப்ப அது குழந்தனா அப்படிதான் இருக்கணும் புரியடுதா அது கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சமா தஸ்மாத் விராட ஜாயத்தை பகவான் தபஸ் பண்ணினார் என்ன பண்ணார் இந்த விராட புருஷ விஜுவலை சங்கல்ப கிருதவான் ஓகே அவர் சங்கல்பம் பண்ணிடாரு எப்படி சங்கல்பம் பண்ணாரு இந்த கோழி கோழி எப்படி வரும் கோழி குஞ்சு என்ன பண்ணும் அந்த முட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கும் அடக்காக்குறதுன்னு அடக்காக்கும் அடக்காத்தோட அடக்காத்த பிறகு அது வந்து அந்த அந்த ஹீட்டுல அப்புறம் குஞ்சு பொறிச்சு வெளியில வரும் ஓகே இல்லையா அந்த மாதிரி குஞ்சு பொறிச்சு வெளியில வந்த உடனே அடக்காக்குறது மாதிரி இங்க அப்பிய தபத்து அப்பயே தப்பத்தினா தபஸ் பண்ணினார் பகவான் எந்த விதத்துல சங்கல்பம் சங்கல்ப ரூபேன தபஸ் பண்ணினார் ஓகே சங்கல்ப கிருத்தவான் கிம் தம் ஓகே சங்கல்ப கிருத்தவான் கிம் கிம்னா என்ன தம் தம்னா என்ன பிண்டம் உத்திசிய பிண்டம் உத்திசிய ஓகே அதனால இங்க என்ன வந்திருக்கிறது பகவானுடைய சங்கல்பத்தினால தான் இதெல்லாம் வந்திருக்கிறது So, theory, natural process அப்படி அவங்களுடைய அவசியம் இல்லை அச்சேதனமா இருக்கிறது எனர்டே தானா உருவாகி எவ்யூஷன் வந்திருக்கு மேட்டர் காஸ்மிக் மெதுமெதுவா நகர்ந்து இந்த ஹோல் சிருஷ்டி வந்தது சொல்றது ஓகே பிக் பேங்க் தியரி ஓகே அதனால இன்னொரு குரூப் என்ன சொல்ற ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ல இது சிரிச்சு வந்துடுத்து பெஸ்ட் எதுப்பா வரும் ஆக்சிடென்ட்ல accident கூட ஆக்சிடெண்ட் வராது முன்னாடி ஏதாவது ஏற்பாடு இருக்கணும் ஓகே அதனால என்ன சொல்றாங்கன்னா சில particular இதுல வந்து joint ஆகும்போது பிரஷர் ஆகி வெளியில வருது யுனி செல்லுலார் செல்லுலார் ஆர்கனைசம் அப்படி சொல்றாங்க அது மெதுமெதுவா அப்படியே வந்து புழுவுலருந்து அப்படி அப்படியே வந்து இப்படி வந்திருக்கிறது இன்னைக்கு காலம்பரை பார்த்து நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு அப்படி பறந்து போறது அந்த இது செல்லு உற்பத்தி ஆகுறது இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது செல்லு உற்பத்தி ஆகிடுச்சு அப்படி ஸோ அப்போ ஸோ இதெல்லாம் அவன் என்ன சொல்றான் ஒரு எவல்யூஷன் தேரி மீனில இருந்து பறவை பறவைல முட்டை முட்டையில குரங்கு குரங்குல மனுஷன் அப்படி அவனுடைய கரங்க குரங்குல மனுஷன் இது எவல்யூஷன் தேரி இது வந்து பரிணாம தேரி அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவனும் டார்வின் தேறி சொல்லிட்டான் ஓகே சோ அதனால இங்க என்ன சொல்றோம் நாம சாஸ்திர திருஷ்டியில சேதன வஸ்து ஒண்ணு இருக்கணும் என எனர்டு வந்து அச்சேதனம் இருந்து அதுக்கு சேதன ஒரு ஆள் இருந்தாகும் ஓகே நம்மளுடைய சாஸ்திர சாங்கியா எவ்லயூஷன் அதே போல சொல்றது என்ன சொல்றது அது பிரதானம் தான் முக்கியம் இங்க ஈஸ்வரா தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சாங்கியா இவ பிக் பேங்க் தேரி இருக்கட்டும் எந்த அபத்தமான தேரி கூட நம்ம ஊர்ல தான் அவங்க ஊர்ல இல்ல அதனால பிரதானத்துல இருந்து இந்த ஹோல் ஒர்க் பண்ணியிருக்கிறது பிரதானத்துல இருந்து சுபா இதுக்கு பேர் இன்னொரு குரூப்பு சுபாவவாதா அவன் நேச்சுரல் சொல்கிறான் இல்லையா நம்ம ஊருக்காரன் என்ன சொன்னால் அது சுபாவமாக வந்திருக்கு நேச்சுரல் இப்போ கருணாநிதி இவங்க இந்த குரூப் இருக்கு இல்லையா இவங்கலாம் இது வந்து பகவான் எப்படி வந்தது நேச்சுரலாக வந்தது இயற்கையாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சாங்கியர்களுடைய விஷயம் ஓகே நம்ம சாஸ்திரத்தில் இந்த சுபாவவாதத்தை நிஷேதமன்றம் ஒவ்வொரு அசைவும் சேத்தனமாக இருக்கிற ஈஸ்வரா அவசியமா இருக்கணும் ஒன்லி பார் பகவான் சங்கல்பம் இந்த ஈஸ்வரா கிரேஸ் இல்லாம எதுவும் கிடையாது அப்படின்னு சாஸ்திர சொல்றது ஏதத் யோனி பூதானி சர்வானித்யுப தாரைய அகம் கிருஷ்ண ஜகதா பிரபவ பிரளயத்ததா அர்ஜுனா நான் தான் ஹோல் சிருஷ்டிக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா இந்த சிருஷ்டி வந்திருக்கு அதுக்கு நான் மூல காரணம் அப்படின்னு சொல்றாரு இந்த சிருஷ்டி என்னால் மாயினால் செய்யப்பட்டிருக்கிறதுமா சங்கல்பத்தினால் இவை நடந்தது அப்போ பரமாத்மா சங்கல்பத்தினால் நடந்துதான் இப்பதான் சஜாதிய விஜாதிய பேத எந்த பேதமும் இல்லாத மனு எங்க மனசு இருந்ததனே சங்கல்பம் பண்ண முடியும் இல்லையா டேன் சங்கல் பவர் எந்த அதிகமா பணம் கொடுப்பாரு அவர் வந்து இதுக்கு நல்லா பேசுவரும் ஒரு மந்திரத்தை வச்சு வாழ்க்கை ஒரு ராகத்தில் சர்வங்க முழுக்க ீங்களோ ம அதனால இதெல்லாம் அப்ப பரமாத்மா மனசு கை காலாம் அவருக்கு கிடையாது அவர் வந்து எப்படி சங்கல்பம் பண்ணினார் அப்படின்னா அவருடைய சங்கல்ப இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஒன்லி ஒன் சங்கல்பம் ஒன்லி ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் மாயா மாயா Okay இந்த Maya ஜகத்தை சிருஷ்டியை பண்ணியிருக்காரு ஓகே அப்ப மாயா என்னன்னு தெரியும் மாயாவோட கான்செப்ட் தெரிஞ்சீங்கன்னா இந்த மாயிலிருந்து வந்த சிருஷ்டியை பத்தி Maya புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் மாயானா Maya யா Maya மாயா மாயா யா மா ச மாயா எது ஒன்று இல்லையோ அதுக்கு பேரு மாயா மாயா ஷன் பாருங்க அப்ப எது ஒன்று இல்லையோ அதுல இருந்து உருவான சிருஷ்டி எப்படி இருக்கும் பசுக்கு பசு கண்ணுட்டி தான் பிறக்கும் இல்லையா எது ஒன்று இல்லையோ அதிலிருந்து புறக்கிறதும் அப்படிதான் இருக்கும் ஓகே அநீர் வச்சனையும் அதனால மாயாக்கு மாயா மாயாலிருந்து இந்த இது இருக்க என்ன மாயால இருந்து எப்படி வரும் சிருஷ்டி எப்படி வரும் மாயால இருந்து ஹோல் சிருஷ்டி செங்கல் அப்படி வருமா மாயாலிருந்து நீ மாத்திரம் செங்கல் கல்லு மண்ணு எதுவுமே வாங்காம கொத்தனாருக்கும் கூலி கொடுக்காம ஒரு பில்டிங்கே கட்டுறிய எப்படியே ட்ரீம்ல பண்ற ட்ரீம்ல கூலிய கொடுக்கணும் அங்கேயும் வந்து கூலி தகராறு தான் கொஞ்சம் தாராளமா இல்லை நீ கொடுத்தபோது கட்ட முடியாத அவர் என்ன பண்ணாரு விஜுவலை பண்ணினார் சிருஷ்டியை உண்டாக்கினார் இது பாரு இதுதான் நமக்கு வந்து உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை இது கடவுள் செய்த குற்றம் அடி ஏன் இப்படி வாயை தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கும் நிறுத்தாம அது இங்கதான் வருது பகவான் செஞ்ச குற்றம் இது அதனால தசிய அபித்தசிய முகம் முகம்னா இந்த முகம் இல்லை தமிழ் முகம் இல்லை சமஸ்கிருத முகம் என்னது வாய் தமிழ் முகம்னா வாய் அதுதான் இந்த பிரார்த்தனைய மாய கட்டணும் வாயக்கட்டரையா வைத்த கட்டரையான்னு சொல்லுவான் ரெண்டு கம்பைண்டடு மப்பு மந்தாரம் மாதிரி ஓகே வாய் வயறு இதெல்லாம் கம்பை இருக்கிறது ஓகே அப்போ வாக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டான் யூ ஆர் திரேட் ஓகே அப்ப வாக்கு வெதல்ல முதல்ல வெஸ்டில வந்து முதல்ல திறக்கிறது எது தெரியுமோ வாயை தான் துறக்கிறது கர்ப்பையில முதல்ல எது துறக்கிறது தெரியுமோ அப்படி வாயை திறக்கும் அம்மாவோட கர்ப்பையில் வாயை தொடர்ந்து அப்பவே சாப்பிட ஆரம்பிச்சது அப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுதான் கூட வாய் கரிசி போடுறவங்களா போடுங்க வாய் கரிசி போடுங்களா போடுங்க சத்த பிறகு போடுவான் புரியுது அப்போ திங்கிறதே ஒன்றே இருக்கிறது அப்ப வாய் மட்டும் டபுள் ஒர்க் பண்றது இது சாப்பிடுறது பேசறது ரெண்டு வேலை பண்றது பாருங்க நம்ம ஒண்ணு பேசுவோம் இல்லாட்டி சாப்பிட்டு இருப்போம் அவ்வளவுதான் தூங்கும்போது உனக்கு என்ன தெரியும் தெரியும் அதனால டாக் அண்ட் ஈட் ஓகே அதனால இது வந்து ஒரு அம்மா ஒரு பொண்ணு சொன்ன அம்மா நீ உனக்கு வயசு ஆயிடுச்சுமா சொல்றேன் நீ நிறைய பேசுற நீ அதுல இருந்து என்ன தெரியுது போக போக போக போக நமக்கு ஜாஸ்தி பேச தோணும் அங்க குறைக்கணும் அப்பா அம்மா முடிவு சொல்லி கொத்துக்கல அது போல நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றேன் பேச்சு குறைக்கிறதுக்கு அதனால பேச்சு குறைக்கணும் பேச்சு குறைச்சிட்டா போறும் அதனால நீங்க பேச குறைச்சாலே உறவுக்கு கை கொடுப்போம் அதனால சில சரி நிறைய பேர் பேசியே உறவு கட்டு போயிடும் தான் அதிகம் அதுக்காக பேசாம இருந்திருக்கூடாது என்னன்னா வெட்டினரி டாக்டரா நீ இப்படிலாம் காட்டி நான் பார்க்கறதுக்கு அதனால பேசணும் எவ்வளவு பேசணும் அவ்வளவு பேசணும் அப்ப முகம் என்ற கோலகம் இந்திரியம் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த இந்திரியம் அடங்கிறதோ அதுக்கு பொறுத்து இந்த முகம் மூடும் இந்த இந்திரியம் இருக்க பேச்சு அந்த பேச்சு தான் இந்திரியம் முகம்ன்றது வாய் ஓகே முக்கம் இது கோலகம் இந்த கோலகம் எவ்வளவு எப்ப அடங்கும்னா அந்த இந்திரியம் பேச்சு இருக்க அது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அடங்கிறதோ உள்ளுக்குள்ள கொதிப்பு அதை பொறுத்து நமக்கு வரும் இதை சாதனை செய்யணும் எஸ்பெஷலி சாதகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ரொம்ப வயசு உணவு குறைக்கணும் உடம்பு குறையும் ஆட்டோமேட்டிக்கலி குறையும் நம்ம முன்னாடி அஞ்சு இட்லி சாப்பிட்டோம் ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடியாது இது வயசான ஒரு பிராப்ளம் இட்லி சாப்பிட்டோம் இப்ப ரெண்டு அவ்வளவு தான் சாப்பிடணும் அது மாதிரில சாப்பிட குறைக்கணும் வயசாடுச்சுன்னா என்ன செய்யணும் நீ குறைச்சிடாதே இப்படிதான் சொன்னார் கிளாஸ்ல பரவத்துல ரெண்டு இட்லி குறை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அவங்களாம் குறைக்கணும் நீன குறைச்சிடக்கூடாது இங்கிருந்து போய் அத போய் சொல்லிடக்கூடாது முகம் அப்படின்னா நிரபத்தியத்தை அப்படின்னா பித்து தாது நிரப்பித்து வந்தது ஓகே நிரப்பத்தியா ஓபனிங் முகம் கோலகம் பிசிக்கல் பார்ட் அட காக்கும்போது எப்படி வந்து அந்த ஓடு வந்து உடைய பாருங்க அது டிராயிங் பண்ணும் தெரியும் உங்களுக்கு அப்படியே பாதியா வெட்டக்கூடாது அப்படி இப்படி கிராக்க மாதிரி இருக்கும் அப்படி உடைஞ்சுதான் போல் பிளந்தது பிளக்க வச்சார் ஓப்பனிங் தான் முகம் வாய் முகம் நிரப்பித்ததா அண்டம் முகம் நிரப்பித்தது முட்டை உடைந்து திறப்பது போல வாய் என்ற சமஷ்டி கோலகம் துறந்தது நெக்ஸ்ட் என்ன தொடர்ந்தது என்ன தோறக்கும் சொல்லடா வாயு துறந்து அம்மாவென்று முடிஞ்ச முகாத்துல இருந்து முகாத் இந்த வாய துறந்து இந்திரியம் உற்பத்தியாச்சு என்ன இந்திரியம் உற்பத்தியாச்சு பேச்சு வாக்குியம் ஊத்துவாச்சு வாக்கு இந்திரியம் என்ன சொல்றேன் கவனமா கேள் வாயிலிருந்து வாக்கு இந்திரியம் தோன்றியுள்ளதான கோலகம் வாக்கு இந்திரியமாச்சு சூக்ம இந்திரியத்தை பத்தி இங்க பேச்சே இல்லையே இல்லையா சூக்ம இந்திரிய வந்து அப்போ மவுத் வந்து வாய் கோலகம் சரி வாக்குியம் இல்லைன்னா அந்த வாய்க்கு பேர் என்ன ஊமை ஓகே ஓகே அதனால ஊமை ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ம சரீரம் இன்னும் வரலை வரவில்லை இப்போ இங்க கொஞ்சம் சுருணு ஏன் சொன்னா ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ம சரீரம் வராது இல்லையா சூக்ம சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரம் அதனால டெக்னிக்கல் இங்க என்ன சொல்றது முகாத் வாக்கு வாயிலிருந்து வாக்கு இந்திரியம் தோன்றியது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லணும் வாக்கு இந்திரியம் மேனிபெஸ்ட் இன் மவுத் வாக்கு இந்திரியம் மேனிபெஸ்ட் இன் மவுத் இந்த அபிவிய உச்சத்தை நது உற்பத்தி அபிவியக்திகி உச்சத்தை நது உற்பத்தி அங்க உற்பத்தி ஒன்னு இல்லப்பா அபிவெக்தி ஆச்சு அபிவெக்தி என்ன வாயு மூலியமாக தோன்றியது பட்ட உடனே என்ன ஆகிறது ஓகே அப்போ இந்த மிரர் இருக்க அது உற்பத்தி பண்ண முடியாது சன் லைட் ஓகே பண்ற லைன்ல இது உற்பத்தி பண்ணல வாயு மூலியமா வாக்கு இந்திரியமானது செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஆச்சாரியல் பண்றது கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஒண்டர் எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க இல்லையா முகாத் அபிவெக்தா அபவத் ஓகே அவுட் ஆஃப் வாக்கியம் இல்லையா அந்த அந்த வாக்குக்கு வேண்டிய டோட்டல் தேவதா சொல்றோம் இப்ப வந்து இந்திரியன் சொல்லிட்டோம் கோலகம் முகம் வாக் வாய் அதுலேந்து இந்திரியம் சொல்லிட்டோம் இப்ப தேவதா சொன்ன தேவபால லோக பாலகா இப்போ என்ன வந்ததுதான் அக்னி தேவதை வந்தது வாச்சகா அக்னி அக்னி வாச்சோ தேவதாக எங்க வருது தத்துவ போதத்துல வருது ரொம்ப சிம்பிளா ஆச்சரிய பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு இதெல்லாம் படிச்சாரு பியூச்சர் ஜெனரேஷன் ப்ராப்ளம் சொல்லுட்டு அவர் அழகா ஒரு கட்டம் போட்டு கொடுத்துட்டாரு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் தத்துவபத்தில் நமக்கு <tiple paytaple> வரும் அஸ்தயோ இந்திரா பாதையோர் விஷ்ணு பாயோர் மிருத்து உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி ஓகே அப்ப அக்னிஹி அதிதெய்வம் ஓகே அக்னிஹி அதிதெய்வம் முகம் அண்ட் வாக்கு என்றது அத்தியாத்மம் அப்ப அத்தியாத்மம் அண்ட் அதிதெய்வம் ரெண்டும் சிருஷ்டி செய்யப்பட்டது இங்க என்ன சிருஷ்டி பகவான் என்ன விஜுவலை அதி தெய்வம்மம் அத்தியாத்மன்றது ஸ்தூல சரீரம் அண்டு சூக் சொல்ற இந்திரியம் செய்யப்பட்டது ஓகே செட்டில் வாய் துறக்க வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இந்திரியம் வாக்கு இந்திரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ரெண்டும் வந்து அத்தியாத்மம் அதுக்கு அதி தெய்வம் அக்னி சொல்லப்பட்டிருக்கிறது சரி அதி தெய்வத்துக்கு பேரு லோகபாலா இன்னொரு பேர் என்ன லோகபாலா அப்போ கிரியேட்டர் என்ன ஒரு செட் முதல் செட்டு என்னப்பட்டிருக்கிறது மூணு முகம் அக்னி மூணு வந்து இனிமே வருஷ படிச்சிட வேண்டியதான் ஓகே என்ன படிச்சிருக்கிறது நாசிக்கே தாம் பிராணு இது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டாம் நாசிகா என்றது நாசிகா கோலகம் தோன்றியது என்ன எதுக்கு வச்சிருக்கான் பிராணன் அதுல இருந்து பிராணன் வந்து தோன்றியது இந்திரியம் ஓகே இது இது வந்து பிராணன் பண்றதா இல்லையான்னு எப்படி தெரியும் இது பிராணன் பண்றா அது டெட் பாடி ஆயிடும் ஓகே டெட் பாடிக்கு பிராணன் கிடையாது உண்டு அப்போ பிராணன் அவைலபிள் ஓன்லி பார் லைஃப் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்குதான் அப்போ பிராணாத் வாயு வாயு தேவதா இதுக்கு தேவத அதி தேவத யாரு லோக பாலகா மூணு என்ன சொல்லுங்க பிராணகா வாயு வாயு தேவதா மூணாவது செட் அக்ஷினி நிரபித்தியம் அக்ஷிப்யாம் ஆதித்யா ரொம்ப சிம்பிள் ஓகே ஆமா அக்ஷினி கோலகம் கோலகம் வந்தது அதுக்கப்புறம் என்ன இந்திரியம் வந்தது சக்ஷு இந்திரியம் தோன்றியது சைட்டு தோன்றியது ஓகே பார்வை தோன்றியது இப்ப இப்ப கண்ணு வந்து பார்க்கிறதுல கண்ணு வந்து கோலகம் ஓகே சக்ஷு இந்திரியம் டிஃப்ரெண்ட் அந்த இந்திரியத்தை ஆபரேட் பண்றது யுவர் மைண்ட் நாட் மைண்ட் வந்து பார்க்கிறது சொல்லுவான் மைண்ட் பார்க்கிறது அந்த இந்திரியத்துக்கு பேரு ஓகே அப்போ இந்த கண்ணு இந்த கண்ணுக்கு பின்னாடி அந்த பார்வைன்றது இந்திரியம் சென்சஸ் அந்த சென்சஸ் ஆர்கன்ஸ் ஆபரேட் ஓகே தான் இவருக்கு பாஸ் ஆல் சென்சஸ் பாஸ் யாருன்னு மனசு அந்த சென்சஸ் அந்த கோல கருக்கணும் இப்ப சப்போஸ் வந்து சென்சஸ் இருக்கும் எல்லாருக்கும் சென்சஸ் உண்டு ஞாபகம் கண்ணு இல்லாதவனு கூட சென்சஸ் உண்டு இப்ப வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க காலை எடுத்துட்டாங்க ஐயோ எனக்கு உள்ளங்கால் வலிக்கிறதே எனக்கு உள்ளங்கால் வலிக்கிறது கத்திட்டு இருந்தான் எடுத்தாச்சே டாக்டர் ஒன்னும் புரியல இது ஒரு பெரிய புதிரா போச்சது அப்புறம் தான் அதுக்கப்புறம் பெருசா ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த சென்சஸ் இருக்க அது பங்கன் பண்ணிட்டு இருக்கிறது கோலகம் போயிடுறது கண்ணு கோலகம் வரைஞ்சி ஒர்க் பண்றதெல்லாம் சம்பந்தம் கிடையாது விஷயம் அப்புறம் ஒர்க் பண்ற மைண்ட் என கண்கள் கோலகம் வந்தது இங்க தேவதா யாரு ஆதித்ய தேவதா அதுக்குதான் கண்ணு கட்டப்புறம் சூரிய நமஸ்காரா பழமொழி வந்ததுக்கு அப்படி என்ன செய்யணும் கண்ணு கட்டுறதுக்கு முன்னாடியே சூரிய நமஸ்கார பண்ணணும் ஏன் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் கண்ணுக்கு தேவதை ஓகே ஓகே இன்னைக்கு வந்து அஞ்சு பேர் ஸ்டேட் பஸ்ட் வந்திருக்கா அஞ்சு பேரும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அந்த பசங்க பத்துல ஒன்பது பேர் அதான் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாத்துக்கும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் ஓகே ஏ சூரிய தேவதை விட்டுட்டோம் சூரிய நமஸ்கார பண்றதை விட்டுட்டோம் என்னைக்கு சூரிய நமஸ்கார பண்றதை விட்டுட்டோமோ இப்ப வந்து இது வந்து இப்போ சப்போஸ் கண்ணாடி போட்டுக்கலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப போற பல இருக்கு வாங்கலை போல இருக்கு ஸ்பெக்ஸ் போட்டுக்கலன்னா இப்பெல்லாம் ஒரு மாதிரி படிதா இது இது ஒரு அங்கம் இது நமக்கு பாடியில் ஒரு பார்ட் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நம்முடைய ஃபுட்டு நம்முடைய ஸ்டைலு எல்லாம் எவ்ரித்திங்கும் போயிடுச்சு அதுக்கு மேலே சூரிய நமஸ்காரம் பண்றதை விட்டு போயிடுச்சு இங்கே ஒரு சுவாமி வந்தார் ஒரு தெலுங்கு சுவாமி அவர் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு யோகா புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அவர் வந்து யோகா சுவாமி அவர் வெரி ஸ்மார்ட் இருப்பார் அவருக்கு எழுபது வயசு இன்னும் மேல இருக்கு செவன்டி பிளஸ் வெரி ஸ்மார்ட்டா இருப்பார் குதிப்பாரு ஓடுவாரு எல்லாம் பண்ணுவாரு எனக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பாரு அங்கிருந்து அவ்வளவு வெரி ஸ்மார்ட் அவர் அவர் அவர் வந்து இப்பதான் சுவாமிஜி நான் வந்து பத்ரிக்கும் கேதாருக்கும் நடந்து போயிட்டு வந்தேன் சொன்னார் போயிட்டு ஆனா இது அவர் இது ஒண்ணுதான் ஜாப் அவருக்கு ா பண்ணுவார்மஸ்கார் சூரியனை பத்தி ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி பண்ணிருக்காரு சொல்லுவார் சாஸ்திரா பிரூஃப் அதனால இதுக்கு ஆதித்யா தேவதா சரி புரி இந்த உபநிஷத்தில் சொன்னத ஆச்சாரியர் வந்து உபனிஷத்து உபனிஷத்துல வருது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப நாலாவது செட் என்ன கர்ண நிரப்பித்யே தாம் கர்ணாபியாம் திசா ஓகே அப்ப காதுன்றது கோலகம் ஸ்ரோத்ரேந்திரியம் வந்து இந்திரியம் தேவதா திக் தேவதா ஓகே அப்ப பவர் ஆஃப் ஹியரிங் வந்து ஹியர் ஓகே இப்ப காது வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப ஸ்ரோத்திரிய திக்தேவதா துவச்சோயு சுஷா சூரிய ரச்சனாயணா கருணாச அஸ்வின பை தத்துவோதம் இங்க அஞ்சாவது செட்டுக்கு போவோம் போட்டுல போட்டு அதுக்கு பிளஸ் நிரப்பித்தியத அப்படின்னு வந்துடும் அது சேர்ந்து சந்தி ரூ சரி கோலகம் வந்து தொக்கு தோல் இந்த ஸ்கின் ஓகே இது எப்படி இருக்கிறது டச் பண்ண நமக்கு ரெஸ்பான்சல் ஆகிறது இந்த லோமானி ரோமம் இன்டிகேஷன் இந்த லோமானி ரோமம் சொல்றது லோமம் இன்டிகேஷன் வந்து வனஸ்பதியை சொல்றது ரோமம் வந்து ரொம்ப டச்சிங் அந்த சீதாதேவி இது கொடுத்தா இல்லையா மாலை கொடுக்கும்போது ஆஞ்சினர் வந்து பிடிங்கி பிடிங்கி போட்டார் இல்லையா ஓகே அனும அப்புறம் வந்து அனுமான திட்டினார் சீதாதேவி என்ன இப்படி பண்றியா அப்படின்னு ராமன் என்ன பண்ணாரு ஒரு ரோமத்தை அப்படி பிச்சு காதல வச்சாரு சீதா அது என்ன செஞ்சது ராம் ராம் ராம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி அப்போ பவர் ஆஃப் என்ன சொல்றாரு லோமானி லோமானின்னா கேசகா சம்பந்த நல்ல பயந்து போனா குத்திட்டு நிற்கும் ஓஷதி வனஸ்பதையாக ஓஷதி வனஸ்பதையாக இது பியூட்டிஃபுல் கான்செப்ட் பாருங்க ரோமம் சென்சேஷன் ஓஷதி அண்ட் வனஸ்பதி ஓகே இதுக்கு இந்திரியம் என்னவா ஓஷதி வனஸ்பதியா அதாவது நம்முடைய செடி தாவரம் இருக்க அத பத்தி சொல்சல்ல நமக்கு வந்து மரம் செடி வந்து இந்தியல்றது மரத்தை இம்பார்டே இது கூப்பிட்டாங்க ஓகே நான் வர மாட்டேன்னு சொன்னேன் வாங்க சுவாமி அப்படின்னு போன அந்த குழந்தைக்கு ஆறு வயசு இல்லையா அதனால ஆறு மெழுகத்தி ஏத்தி அடைச்சது அப்புறம் கத்தி ஒண்ணு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு மியூசிக் கொடுக்கணும்னு நினைச்ச அதுக்கு முன்னாடி ஆறு பலூன் உடைச்சது அப்படின்னு அப்புறம் ஊதிச்சு அப்புறம் கத்தி கொடுத்து அந்த குழந்தைகிட்ட சகஜமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உடைச்சது அணைச்சது வெட்டிச்சம் நம்ம வந்து விளக்க ஏத்தணும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி சொல்லும் அதனால செடி கொடி வழக்கம் நான் சொன்ன இந்த குழந்தைக்கு ஆறு வயசு ஆகிறது செடி நடங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஜங்கிலா போயிடுச்சு வாட்ச்மேனுக்கு ஒரு பத்து ரூபாய் வந்திருக்கேன் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்றது கவலையே கிடையாது ஜங்கிலா பண்ணிட்டோம் எல்லா இடத்துலயும் அதனால நமக்கு வந்து அந்த இடத்துல இது இருக்கணும்ப்பா சோ இப்படி பச்சை காய்கறிகள் நமக்கு வரணும் ஏன்னா தாவரத்துல இருந்துதான் தாவரத்துல இருந்து எது வருதோ அதுதான் அண்ணம் சொல்றாரு நம்ம பூஜ்ய சுவாமிஜி அவர் ரெகுலரா சொல்றது எது அண்ணம் ஓஷதப்பியோ அண்ணம் தஸ்மாத் வாயே தஸ்மாத் மன ஆகாசூதா ஆகாசாத் வாயு வாயோ ரக்னி அக்னேராபா பிருத்திவியா ஓஷதையோஷதையோ அண்ணம் அண்ணா புருஷ ச ஏவ புருஷோ அன்னரசமயா அப்ப அண்ணம்ன்றது என்ன ஓஷதி அந்த ஓஷதி தான் சொல்றது அப்ப இங்க என்ன தொக்குன்றது கோலகம் பிசிக்கல் பாடி லோமானி உடல் ரோமம் என்றது ஓஷதி வனஸ்பதி தேவதா புரிதாங்க வருதுன்னு இந்த தொக்கு இதுக்கு தேவதா யாருன்னா இந்த செடி கொடி பிளான்ஸ் இது இல்லாம இந்த பச்சை பசுமையா செடி கொடி வளர்த்தா நீயே பசுமியா ஆயிடுவேன் எங்க தேவதைக்கு கனெக்ஷன் இருக்க புரியல சொன்ன இல்லையா எப்படி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கமோ அது போல இது வறண்டு போட்டுச்சு ஸ்கின்னு ஏன் வரண்டு போகாத உதிரி கூட போகும் இருக்கிறதுக்கு அவ்வளவு மரத்தை வெட்டி போட்டிருக்கோம் நம்ம மேம்பாலம் கட்டுறீங்களா மேம்பாலம் கட்டு வேண்டாம் சொல்ல அதுக்கேந்த மாதிரி பத்து ஒரு மரத்தை ஒரு மரத்தை வெட்டினா பத்து மரம் நடணும் இப்ப இந்த போட்டின் தான் வரச்சல சுவாமிஜி பேசியிருக்காரு இல்லையா நம்ம பண்றோம் இல்லையோ அமெரிக்காரம் பண்ணிட்டு இருக்கான் தொடர்ந்து அதனால செடி எங்க முடியுமோ அங்க செடி நடணும் சம்பந்த ஒரு பிரேக் கொடுப்போம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷேகேம் ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ